மீண்டதாக நம்முடைய நவாகி தேவனுடைய அளவற்ற கிருமினாலே சென்ற வாரம் முழுமையும் காக்கப்பட்டு பல எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் முகத்துகளுக்கும் நம்முடைய கத்தன்மை விலைக்கு முடித்து இந்த வாரத்தில் முதல் இந்த மன மகிழ்ச்சி நாளிலே நம்முடைய கத்திற்கு நாம் ஆராதனை செய்யும்படியாக அவரை தொழுதல் செய்யும்படியாக அதை பத்திரமாக பாதப்படியில் கொண்டு சேர்த்திருக்கின்ற அரமதகப்பனுக்கு நாம் அதிகமாக நெறி செலுத்தி அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளிலும் கத்தோடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில நாம் தினத்தோடு வாசித்து தியானிக்கலாம் ரெண்டு குறுந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை ஒரு ஒரு வாசிக்கலாம் அப்போ சிலாங்க வருஷத்த பகல் கொரும்பு சபையாருக்கு எழுதின இரண்டாவது நிறுவம் கற்களில் பதிர்ந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்திமே பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரேல் புத்திரத்தை நோக்கி பார்க்க கூடாது ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகம் மகிமையுள்ளதாக இருக்கும் இங்கே ஊழியத்தை குறித்து இரவு நான்கு ஆண்டு தினவாசி அணிக்கப் போகின்றோம் ரெண்டு வகையான ஊழியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதாக காண்கின்றோம் ஊழியத்தை எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களிலே பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசையனுடைய முகத்திலே மகிம பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரேல் புத்திரன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமியுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகம் மகிம உள்ளதாக இருக்கும் என்று அனுமக்க பெற்றுக் கொள்ளக்கூடிய நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கின்றது ஆராய்ச்சி செய்கின்றதான நாம் எவ்வளவு மேன்மையானவர்கள் இந்த ஊழியத்தினுடைய மேன்மை எவ்வளவு பெறுதென்பதை இன்னும் அதிகமாக நாம் மதித்து உணர்ந்து அதனால் கிடைக்கிற மேன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான பெற விரும்புகின்றார் எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களிலே பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசியனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரேல் புத்திரன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது அமலமாக எழுத்துகளினால் எழுதப்பட்ட அந்த ஊழியம் என்று அந்த எழுத்து கொள்ளும் என்று சொல்லி சொல்லி அதன்படி யார் செய்யாது போனால் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருந்தது அப்படிப்பட்ட மரணத்துக்கு எதுவான ஊழித்தை முகத்திலேயே மஹிமேன் பிரகாசம் பிரகாசித்திருக்குமானால் இந்த ஆமைக்குரிய ஊழியமானது எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் எந்த இறைவாக்கு விதமாக சொல்லுகின்றபடியினால் துணிச்சபின் பிள்ளைகள் மிக தெளிவுடையவர்களாக நம் இயேசுநாதனை பற்றி அறிந்திருக்கின்ற அறிவிலை இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்றும் இந்த ஊழியத்தினால் கிடைக்கக்கூடிய மேன்மைகளை இன்னும் நிறைவாக பெற்று நாம் மேன்மையுள்ள மக்களாக மாற வேண்டும் என்றும் நிறைவாக்கு விதமாக சொல்லுவோம் போகிற ஊழியம் என்று அந்த பழைய பாட்டு ஊழியத்தை சொல்லி இயேசுநாதர் வரும் அந்த ஊழியம் நிலைத்து நின்றது மாறிவிட்டது இப்பொழுது நடக்கின்ற ஊழியமானது நிலைத்து ஊழியம் என்று சொல்லுகின்றது கலாத்தி மூன்றாம் மணி ஆறாம் பத்தொன்பதாவது வசனத்தின வாசிக்கும் பொழுது எங்கே போல அந்த நியாய கிடைக்கிற நன்மை கொடுத்த விதமாக இருந்துகின்றார் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டது மோசினுடைய கருத்தில் அது கொடுக்கப்பட்டிருந்தது வாக்குத்தம் இயல்சுநாதர் மேசிநாதனுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற மக்கள் வருவரையிலும் அந்த ஊழியர் நின்றதென்று சொல்லி பரிசுத்த பகுதியிலும் மகெழுதுகின்றார் கலாத்தின் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு தீவாசி போகும் நாம் வழித்துபாத்தியா இருந்தது கீழானவர்கள் அல்லவே என்று சொல்லி சொல்லப்பட்டது வருகை குறித்து எழுதப்பட்டதும் விசுவாசித்து அவர் மூலமாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அந்த நியாயப் கொடுக்கப்பட்டது என்று சொல்லித்தோவிலுமாக எழுதுகின்றார் இந்த காலத்திலும் இயேசுநாதருக்கு ஆராதனை செய்கிற அநேகரும் நியாயப் மாணத்தின் மாறி விசுவாசத்தை விட்டு சென்று கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியினால் அங்கினால் தேவட ஜனங்களாகிய நாம் இயேசுநாதர் மூலமாக பெற்றிருக்கின்ற மகா மேன்மையான நிலைத்து ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்தை மரணத்துக்கு முகத்திலே மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் மகிமை பிரகாசம் உண்டானது என்று சொல்லி சொல்லுகின்றார் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் நியாயபிரமானது எந்த ஒரு மனுஷனையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்காது பாவத்தை அதிகமாக சுட்டி இது பாவம் என்று உணர்த்தி கொடுப்பதும் பாவத்திற்கு உயிர் கொடுப்பதுமே நியாயப்பிரமாணத்தினுடைய மேன்மை என்று சொல்லி சூத்தன ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது பவுனடியார்கள் ஆசைக்கலாம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் முன்பிமான நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டால் அவன் மீறினவனாகவே காணப்படுகின்றார் அவருக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக விடுதலை கிடைக்கிறதில்லை அங்கே நியாயப்பிரமாணத்தினாலே மரணத்தை தான் உண்டாகும் பாவம் சீகர் ஆத்துமா சாகும் என்று சொல்ல விடுதலை மற்றபடி அறியவில்லை இச்சையா திருப்பாயாக இருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே பெ என்னை கொள்ளுகிறது என்று சொல்லி புந்திய பார்க்கத்திலே பவன் சொல்லுகின்ற மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் நியாயப்பெருமானத்தை மீறுகிற எல்லாரும் மரணத்துக்கு பார்த்துருவான்களாக ஆகிவிடுகிறார்கள் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லி இருக்கின்றது ரத்தி ரத்தம் சிந்தப்பட வேண்டும் கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படி நியாயப்பிரமான சுட்டி காட்டுனதை தவிர தவறு செய்தவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு நியாயப்பிரமாணத்தில் வழி இல்லை என்று நாம் அறிந்திருக்கின்றபடியினால் நியாயப்பிரமாணத்தை மரணத்துக்கு எதுவான ஊழியம் என்று சொல்லி பரிசுத்தோலுகின்றார் கலாத்திர மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் இன்னும் தெளிவாக சொல்லுவதை வாசிக்கலாம் ால் மா பிழைக்கின்றார்கள் நியாய பிரமாணத்தினாலும் எந்த மனுஷனும் நீதிமன்றாக முடியாது என்று சொல்லி சொல்லுகின்றபடியினால் அறிவினாலே நாம் பணத்திருந்து விடுதலை ஆகிமான் ஆகிக் கொண்டிருக்கிறோம் எதுவான ஊழியத்தை இசுலமேல் மக்களை பார்ப்பதற்கு பயந்தார்கள் அந்த ஒழிந்து போகிற ஊழியத்தினுடைய மகிமை அவ்வளவு பெரிதாக இருக்குமானால் இந்த நிலைத்து நிற்கிற மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நினைந்திருக்கிறபடி நாம் இயசுனாவின் மூலமாக பெற்றிருக்கின்ற மகிமையை குறித்து இன்னும் அதிகமாக ஆராய்ந்து மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி அவிய அந்த மீது சொல்கிறார் அப்போ சில பதிமூன்றாம் முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நூக்காய் விதமாகலாம் நாங்கள் நீங்கள் எடுதலையாகி நீதிமானிருந்ததோ மோசடி நியாய பிரமாணத்தினால் நீங்கள் எவைகளில் விடுதலையாக்கப்பட்டு நீதிமன்றும் அவைகள் என்று இவரால் விடுதலையாகி வாசிக்கிறவன் எவனும் அவைகளின் இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க உங்களுக்கு தெரிந்திருக்க என்று சொல்லி நூக்காக எழுதுகின்றார் நியாயபிரமான விடுதலையாகி நீதிமன்றங்களும் ஒரு வாழ்க்கை முகத்திலே அந்த மகிமை பிரகாசித்தது இஸ்ரேல் மக்களின் நோக்கி பார்க்க முடியாதார்களாம் அந்த மகிழ்ச்சியை நன்கு உணர்ந்து இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற மைமியினுடைய மேன்மை என்ன என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியில் சொல்லுகொண்டார் யாத்திராக முப்பத்தி நாலாம் அதிகாரம் முப்பது வாசனங்களையும் வாசிக்கலாம் யாத்திராக முப்பத்தி நாலாம் அதிகாரம் முப்பது வாசனங்கள் தன் கையில் இறங்குறது போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் இசுவேல் புத்தர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று பரசுத்தாவிருக்கிறார் தேவனோடு நாற்பது நாட்கள் குசிக்காமல் குடிக்காமல் உறங்காமல் உண்ணாமல் இருந்து தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தபடியினால் மோசையினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது அது இஸ்லாமியல் மக்கள் பார்ப்பதற்கு பயப்பட்டார்கள் அந்த முகத்தை பார்க்கும் போது ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அது தெரியவில்லை இசிலமையான மக்களுக்கு அது தெரிந்தது ஆகியனால் அவர்கள் ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியர் எவ்வளவு அதிகம் மகிமள்ளதா இருக்கும் ஒழிந்து போகிற ஊழியத்தினுடைய மகிமை இவ்வளவு மகிமள்ளதாக இருக்குமானால் ஆமைக்குரிய ஊழியம் இவ்வளவு மகிமுள்ளதாக இருக்க வேண்டுமே என்று சொல்லிருந்தார் ரெண்டு தினத்திலே மூன்றாம் ஆறு ஒன்பது முதல் பதினொன்று வரை ரெப்போம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிழ உள்ளதாக இருந்தால் ஊழியம் உள்ளதாக இருக்குமே அதிகம் உள்ளதாக இருக்குமே இந்த ஊழியத்திற்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அண்டியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாக இருந்ததானால் அண்டியும் ஒளிந்து போவதே மகிழ்ந்துள்ளதாக இருந்ததானால் அதிகமாக மகிமுள்ளதாக இருக்குமே நிலைத்திருப்பது அதிக மகிம உள்ளதாக இருக்குமே என்று சொல்லி சொல்லுகின்றது மூலமாக திருத்தங்கள் நாம் பெற்றுக் மகிமை இருக்கின்றதே அது அதிகமுள்ள அதிகமான மகிமை இது நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் இயேசுநாதர் வரும் வரையில் இந்த நிலைத்திருக்கும் ஊழியத்தினுடைய மகிமை மகா பெரிதாக இருக்கும் அப்படி என்ன மகிழ்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இறை மக்கள் உணர வேண்டும் என்று சொல்லி ஆவியான அதிகாரம் வாசிக்கும் போது நாங்கள் தாராளமாக நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடல்களானதால் மிகவும் பேசுகிறோம் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் மக்களுக்கு புறமணி திரு பேசுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது ஈசனாதனை பற்றியும் முடியவில்லை அனுபவத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றபடியால் தாராளமாக இறைவனை காணப்படுகிறார்கள் பகுதி சொல்லுகிறார் நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை முடியவில்லான் என்றால் மிகவும் தாராளமாக பேசுகிறோம் செய்கிறபடினால் என்ன கிடைத்திருக்கிறது என்று கேட்கிறவர்களுக்கு இன்றைக்கு பலர் பதவி சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் அருமையானவர் அடிக்கடி கன்வென்ஷன் போடுவார் ஒரு நாள் அவரை தேடி ரெண்டு முஸ்லீம் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்களும் இருக்கிறோம் எங்களை அவர்களுக்கு தெரியாது இப்படி வந்த பேசிக் கொண்டிருக்கா இயேசுநாதர் கடவுள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்களாம் யார் முஸ்லீம் நண்பர்கள் ஒரு பேத்துவார் நோய்களை குணமாக்குவார் என்று சொல்லி சொன்னார அந்த நண்பர்கள் சொல்லி இருக்கிறாள் நாங்களும் எங்களுடைய அல்லாவின் பேரால பேய்களை துரத்துகிறோம் நோய்களை குணமாக்குகிறோம் ஒரு பாளையங்கோட்டைக்கு செல்வோம் நீங்கள் ஒரு சீரியஸான நோயாளி எடுத்துக் கொள்ளுங்கள் நாங்களும் அப்படி மரணப்படுக்கலுக்கு நோயாளி எடுத்து பிரேவ் பண்றோம் நாங்களும் குணமாக்கி விடுவோம் வேறு என்ன சிறப்பு என்று சொல்லி கேட்டார்களாம் இவருக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியவில்லை காரணம் அதுக்கு மேல தெரியும் சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணுவார் அழைப்பு கொடுப்பார்கள் தம்பி உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொல்ல அது எப்படி சார் மன்னிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அவர் இடத்துல கேள்வி நண்பர் ரெண்டு பேர் வந்து என்ன நறுக்கி விட்டார்கள் சொன்னார் என்ன இதைத்தான் சொன்னேன் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடலால் மிகவும் தாராளமாக பேசுகிறோம் அந்த ஒழிந்து போகிற உழைத்த சில மோசையினுடைய முகத்திலே மகிமின் பிரகாசம் தோன்றி இருக்க முடியுமானால் இந்த நிலைத்து நிற்கிற ஊழியத்தினுடைய மகிமை எவ்வளவு புதிதாக இருக்க வேண்டும் என்று மேலும் சொல்லுகின்றபடினால் என்பதை உணர்ந்து அந்த என்பதை அறிந்து யாரிடத்திலும் தாராளமாக பேசுவதற்கு தைரியமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் தேவஜானமேசையினுடைய முகத்திலே மகிமின் பிரகாசம் தோன்றியபடினால் இஸ்வரையில் மக்களவை பார்க்க கூடாத படிக்கு மோச என்ன பண்ணினார் தெரியுமா முகத்தில ஒரு முக்காடு போட்டுக் கொண்ட ஆரம்பிச்சு எழுதுகின்றார் ரெண்டு வருமான அதிகாரம் பதிமூன்றாவது ஆசைகளாம் முடிவைடி மேலும் ஒ நோக்கி பார்க்காதது அவர்கள் மனது கடினப்பட்டது என்று சொல்லித்தவர்களாக சொல்லுகின்றார் முகத்திலே மகிமையின் பிரகாசம் தோன்றின போதிலும் இஸ்ரவேல் புத்திரம் நோய்க்கு பாருகாதபடி முகத்தின் மேல் புக்காடு போட்டுக் கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கின்றது எதுவரைக்கும் போட்டுக் கொள்வார பாருங்க ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இஸ்ரவேல் புத்திர எல்லோரும் அவலத்தில் சேர்ந்தார்கள் முடியும்கத்திலே முக்காடு போட்டுக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அவர்கள் பயப்பட்டதுனாலே நம்முடைய முகத்தில் ரொம்ப பிரகாசமா இருக்கிறது கிட்ட மற முடியவில்லை என்று பயின்றதுனாலே முடிக்கின்றடு போட்டுக் கொள்வாராம் பின்னர் அவர் மலைக்கு கடந்து போகும்போது முக்காடு எடுத்துக் கொள்வார் என்று கூட சந்தித்துக் கொண்டிருந்தபடினால் மோசினுடைய முகம் மாத்திரம் பிரகாசிக்கப்பட்டது தவிர அதனால இஸ்லே புத்தருக்கு யாருக்கும் அந்த பிரகாசம் உண்டாகவில்லை காரணம் இறுதியும் கடினப்பட்டு விட்டது அந்த பிரகாசத்தை பார்க்க கூடாதார்கள் இது நிமித்தமாக முக்காடு போட்டுக் கொண்டார் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றது மகிமை தந்திருக்கிறார் இயேசு மகிமின் பிரகாசத்தை நமக்கு எங்கே தந்திருக்கிறார் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இரமக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பகல் சொல்லுகிறார் ரெண்டு மருந்து நாலாம் அதிகாரம் வெளிச்சத்தை பிரகாசிக்க வெளிச்சத்தை பிரகாசி அறிவாகிய ஒளியை தோன்றாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் முகத்திலே பிரகாசித்தமது மகிமையின் அறிவாகி ஒளியை மற்றவர்களுக்கு உலகத்திலே வெளியரங்கமாக்கப்படும்படியாக மற்றவர்களும் அந்த ஒளியை பெற்றுக் கொள்வதற்காக அவர் எங்களுடைய பிரகாசித்தார் என்று சொல்லி போது சொல்லுகிறார் மோசியனுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் தோன்றினது இசுலாமியல் மக்களவை கண்டு பயந்தார்கள் மோசியை முக்காடித்துக் கொண்டாரை தவிர பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது இப்பொழுது ஒளியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரகாசித்தார் எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார் ஜெலிபிரசுத்த போல் எழுதியிருக்கிறார் பிரியமான தேவகானமே நம்முடைய இதயத்திலே அந்த பிரகாசம் தேடி கொண்டிருக்கிறது உலகத்திற்கு காண்பிக்க முடியாத அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பின்பற்றுவது வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக ஒரு வெளிச்சன் வருகிறான் என்று சொன்னால் அவன் வெளிச்சமாக மாற இதுவே இறநிலை பின்பற்றுகின்ற அனுபவம் என்று சொல்லித்தோவான் சொல்லுகிறார் யோகான் சுவிசேஷம் அதிகார நாலாவது ஒாக இருந்தது அந்த ஒளியை இருதான் சொல்கின்றார் அந்த ஒளி அனைவருடைய உள்ளது போல திருச்சியில் வந்திருக்கிற எல்லாரும் பிரகாசி என்பதை ஒன்பதாவது உலகத்தில் வந்து எந்த மனுஷரும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அலேலியாக இருக்கிறார் என்று எல்லா மதத்தவர் அறிந்திருக்கிறார்கள் அறிவு இல்லாத என்பது வெளிச்சத்தை அந்த ஒளி யார் என்பதை தெரிந்து கொள்ளாத மக்கள் நாம் அந்த ஒளியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் வந்த எந்த வரிசையில் பிறகு ஒளியை அந்த ஒளி அவர் எவ்வளவு அசுத்தனாக எவ்வளவு அறிவுறுப்பானவனாக இருந்தாலும் அவரை ஒரு மனுஷன் பின்பற்ற ஆரம்பிப்பான வெளிச்சமாக மாறிவிடுகின்ற எழுதுகிறார் ஒழிந்து போகிற ஊழியத்தை செய்திமையின் பிரகவசம் தோன்றுமானால் இந்த நிலைத்தில இருக்கிற ஊழியத்தினுடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகின்றபடியினால் இது மனுஷனுடைய உள்ளத்தை பிரகாசப்பீடு செய்கிறது பின்பற்றியதனுடைய கர்மத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதை இல்லா மதத்தும் விரும்புகிறார்கள் கர்மத்திலிருந்து விடுதலையாவதற்கு வழி இல்லை என்று சொல்லி தவிக்கிறார்கள் கிறிஸ்தவ சமயத்தோர்களும் கர்மத்திலிருந்து விடுதலையாக அமலை வாழ்கின்றார்கள் தாராளமாக இறைவனை பற்றி பேசும்படி அவர்களாக மாறிவிடுகிறார்கள் சேர்ந்து தாங்கிற கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு முடியாத இருக்கிறார்கள் இந்த ஊழியர் திருமூலமாக நம்ம வந்த மகிமை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை அறிந்து இரவனுக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்ளும் கலாக்கர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாக இருந்த போது உடனே நான் மாசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் நான் உடனே மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே நம்முடைய குமாரனை நான் புறஜாத இடத்திலே சுவிசேசமாக அறிவிக்கும் குறிப்பிட்ட அவை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாக இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணவில்லை என்று சொல்லுகின்றார் அபிப்பிராயத்திற்கு நான் இடம் கொடுக்கவில்லை இப்படி ஒன்று நடந்தால் நமக்கு எப்படி நான் எண்ணமில்லை எல்லா மதத்துமரும் மறுக்கிற ஒருவரை கடவுள் என்று கொண்டு மக்களுக்கு சொன்னால் என்ன ஆகும் என்று சொன்ன எண்ணமில்லை நான் என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்த எனக்கு முன் இருந்த ஆலோசனைகளுக்கு போகவில்லை இறைவன் தன்னை எனக்கு வெளிப்படுத்த போகிறார் புறஜாதமாக அறிவிக்கும் அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தார் என்று சொல்லி இறைவன் நமக்குள்ளே கடந்து வருகிறார் முகத்தில் அந்த ஒளி மாத்திரம் வாசித்தது நம்முடைய உள்ளத்தில் என்ன வந்திருக்கிறது தெரியுமா தெளிவாக தெரிந்து கொண்டு யாராளமாக இந்த இடத்திலும் பேச வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்ளுகின்றோம் அடிக்கடி உலக காரியங்களையும் நினைத்து நிறைத்து கலங்கி விடாதீர்கள் நம்மன்மையான ஒரு வாழ்வை அடைந்திருக்கின்றோம் இறைவன் நம்மோடு கூட வாசப்படும்படியால் ஒரு பெரிய வாழ்வி அடைந்திருக்கின்றபடியினால் மகிழ்ச்சியுடையவர்களாக மாற வேண்டும் என்று அவியான சொல்லுகின்றார் நம்ம படித்தர்களாக வைக்க வேண்டும் என்பதற்காக சு வீரலாக தலைவர்களாக வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாருமே பரிகாசம் மகிமை அவ்வளவு பெரிதாக இருக்குமானால் நிலைத்து இந்த ஊழியத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் நம்முடைய குமாரன் புரஜாதமாக அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்த போது அப்படியானால் குமாரனை பெற்றிருக்கிற புரஞ்சாதே இருக்க வேண்டுமா அவருக்காக அந்த பயணி நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றது என்னோடு கூட பேசுகிறார் என்னுடைய வாழ்க்கையின் தேவை சந்திக்கிறார் என்னை வாழ வைக்கிறார் என்று மகிழ்ச்சி நீங்கள ஒளியை பார்ப்பதற்கு இசுமே மக்கள் பயப்பட்டார்கள் நம்முடைய உள்ளே தோண்டி இருக்கிற ஒளியை பார்த்து மக்கள் எல்லாருமே நம்மை பின்பற்றி வருவார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் தாராளமாக பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற தேவர் என்பதை சரியாக உணர்ந்து அனுபவித்து சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவனை பின்பற்ற வருவார்களாம் அது இறைவனுடைய விருப்பம் இந்த ஊழியத்தினுடைய மகிமை இவ்வளவு புரிதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றது என்ன நடந்து தெரியுமா இஸ்ரேல் மக்கள் இறைவனையே பார்க்க முடியாமல் போயிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய முகத்தில் இன்றைக்கு முக்காடு உலகத்தில் எல்லாருக்குமே பார்க்க முடியவில்லை மாறி உருவாடு முடியாத ஒரு பாக்கியிருக்கின்ற மூலமாக உணர்ந்து முதல் பதினாறு வரை உள்ளதை வாசிக்கலாம் அவர்கள் திரும்பும் போது அந்த முக்காடு போடுதலையும் உண்டு நாம் எல்லோரும் முதல் பதினாறு வரை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவாலே நீக்கப்படுகிறது அவர்களுடைய மனது கடினப்பட்டிருக்கிறது வரைக்கும் பழையாடு வாசிக்கப்படுகிறது நீங்காமல் இருக்கிறது நீக்கப்படுகிறது வாசிக்கப்படும் அவர்கள் என்ன முக்காடு தெரியுமாக்காடு மனுஷனுடைய முகத்தை மறைத்து இருக்கின்றது இறைவனை பார்க்கக்கூடாது ஒழியை மக்கள் பார்க்க கூடாதான் விழுந்து விட்டது என்று எதை சொல்லுகிறது அவர் அவனுடைய மகிமை பார்க்க முடியாமல் போய்விட்டது வளையற்பாடு வாசிக்கும் போது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னால் வரைக்கும் முக்காடபடி இருக்கிறதே தேவனை காண முடியவில்லை தேவன் கொடுத்த பிரம்மாணத்தை வாசிக்கிறார்கள் பாவம் என்று உணர்கிறார்கள் பாவ என்று கலர்கிறார்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாததாக இருக்கிறார்கள் எங்கே மாற்றப்பட முடியுமா கர்த்தத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு நீக்கப்பட போகிறது அலேலியா அலேலியா அந்த முக்காடை நீக்குவதற்காக தான் இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் ஆறம்ேளுங்கள் நீ எழுந்து பர்வதை சொல் மலைகளின் சத்தத்தை கேட்கப்படுவது பர்வதிப கட்டுக்கை கேளுங்கள் தேவனுக்கும் மக்களுக்கும் சூழ்நிலை இருக்கின்றது வழக்குகளை அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பர்வதம் தேவனுடைய சபை என்று சொல்லுவதும் அறிந்திருக்கின்றோம் விடுதலை ஆகவில்லை எல்லாரும் தேவ பிரசனத்தை காணவில்லை வந்த போற எல்லாரும் அந்த பிரசனத்தை காண முடிகிறது ஏனென்றால் அந்த முக்காடு எல்லாருடைய இதயத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது ஒன்பதாம் இரண்டாவது அவர் உங்களுக்கு செவிவிடாத பிடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி இருக்கிற தரிசி சொல்லி இருக்கின்றார் ஆகையினால் அந்த பாவ மதிப்பை எங்கே பெற்றுக் கொள்ள வேண்டும் தெரியுமா தேவருடைய சபையிலே இந்த ஊழியத்தின் மூலமாக அது மாற்றப்படுகிறதா முகத்திலே உண்டான மகிழ்ச்சியின் இந்த ஊழியங்களை இரண்டாக பழைய புது ஏற்பாடாக மீது பிரித்து காண்பிக்கின்றது அதனால் இயேசுதான் மூலமாக நமக்கு இந்த மகிழை என்ன தெரியுமா அவரை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் அவரை பின்பற்றுகிற எல்லாரும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்து சொல்லியிருக்கிறபடியால் அந்த இருள் பாவ இருள் நம்மை விட்டு விலகி இருக்கின்றன அருமையான தேவஜானமே இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டு மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பரிந்துரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கர்மத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எல்லா மதத்தவர் விரும்புகிறார்கள் பணம் இருக்கின்றது பதவி இருக்கின்றது உயர்ந்த குடும்ப உறவுகள் இருக்கிறது அதில் கர்மத்திலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி கவருகிறது நாம் காடுகின்றோம் எாருடைய முகத்திலும் என்று சொல்லுகின்றபடியால் இரவருடைய அறிவாகி ஊழியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் திருளம் பெற்று நாம் பெற்றிருக்கின்ற மகிமையை குறித்து வேதவசனமாக வெளிச்சத்தில் சரியாக நாம் அறிந்து ஆராய்ந்து இதற்கு எவ்வளவு கைமாறு செய்ய வேண்டும் என்று உணர்வுடிகளாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ரெண்டு மீது மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாசிக்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர் கர்த்து ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு அந்த முக்காடிலிருந்து யாருக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் இருக்கின்ற இடத்திற்கு போனால் விடுதலை கிடைக்கும் கருத்துருடைய மகிமை அந்த வெளிச்சம் எங்க இருக்கிறதோ அங்கே போகிற மக்களுமாக நான் வெளிச்சத்தை அடைந்து கொள்ள முடியும் ஆகினால் பிரியமானவர்களே அந்த மகிமையை பெரிதும் உங்களுக்கு அறிவித்துக் நேற்று அம்மா வெளிநாட்டிலிருந்து தொலைபேசியின் மூலமாக பேசினால் அடிக்கடி பேசுவார்கள் ஜபம் பண்ணிக் கொள்வார்கள் எனக்கு எனக்கு பரிசுத்தாவி பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஊருக்கு வரும்போது அதற்காக ஆலோசனை தருவது இல்லை நான் ஊருக்கு இப்பொழுது வந்து எனக்கு இங்க இருக்கும் பொழுதே அந்த பரசூத்தாவை வேண்டும் எனக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டாலும் தாகம் உள்ளவர்கள் எனக்கு அபரிமிதமான வல்லமை இறங்கினது கடவுளையை பலப்படுத்தி விட்டார் நான் இப்பொழுது புதிய சந்தோஷத்தை அடைந்திருக்கிறேன் என்று அவர்களை சொன்னால் புரியமான தேவக்கானமே இந்த ஊழியத்தினுடைய மகிமை புரிவாக இருக்கிறது அறிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய குமாரனை புறஞாதிகளத்தில் அறிவிக்கும்படிக்கு அவர் எனக்குள்ளே வெளிப்படுத்த சுத்தமானார் என்று சொல்லி பயிர்கள் எழுதியிருந்தார் அது போல நமக்குள்ளே குமாரனை அனுப்பியிருப்பது அவரை அடைந்து கொள்ளாதிக்கிற மக்கள் தான் அவரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இந்த வெளிச்சம் அடைந்து விடாதபடி என்ற இருக்க வேண்டும் வெளிச்சத்தை கொடுத்தி மூடி வைக்காதபடி அந்த விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள் வீட்டில் வருகிற யாவருக்கும் அது அளிச்சம் கொடுக்கும் என்று எழுதியிருக்கின்றது போலு கிறிஸ்து மகிமையாகி ஒழியை பெற்றிருக்கின்ற மக்கள் எல்லாரும் என்ற ஒழியை பெற வேண்டும் என்ற மாற்றி வளர்வலாக மாற வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கும் பொழுது இங்கே போகலீங்க வாசிப்போம் கர்த்தட மகிமையை கண்ணாடிலே காண்கிறது போல கண்டு நாம் எல்லாரும் அந்த மஹிமேன் என்று மருவப்படுகிறோம் அந்த சாய்லானே மகிமீன் மேல் மைமே என்று மறுவப்படுகிறோம் அலேலியா நாம் எல்லாரும் திறந்த முகமாக ஒரு நாள் நம்முடைய முகம் மூடி இருந்தது நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுதுல அந்த முக்காடு மேல் இருந்து கொண்டிருந்தது கர்ப்புரத்திலும் இவர்கள் தான் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபடுவாள் என்று தெளிவாக அந்த ஊசையினுடைய முகத்திலும் பிரகாசித்த மகிமை அதோடு நின்று போய்விட்டது மனம் திரும்பி வந்தபடியினால் இந்த ஊழியத்தின் மூலமாக அந்த முக்காடு விட்டு நீங்கி நாம மகிமையடைந்து இருக்கின்றோம் கர்த்தி மைமியை கண்ணாடியிலே காணுகிறது போது கண்டுகொண்டிருக்கிறோம் இனி நாம் மகிமையின் மேல் மைபி அடைந்து அடைந்து கருத்துடைய வருகையிலே அவரை போல மாறுவோம் என்று சொல்லி அது யாரும் வருகையிலே பருவம் அடைந்து செல்ல மாட்டார்கள் யாருடைய முகம் முக்காடு போட்டிருக்கின்றதோ அவர்கள் இருப்பார்கள் யாருடைய முகம் கர்த்தரை பார்க்கப்படியாக அந்த முக்காடு நீக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் அந்த மகிமையடைந்து மகிமையின் மேல் மகிமையடை போராடி என்று எழுந்திருக்கிறபடினால் ஊத்தின் மூலமாக மகிமை எவ்வளவு புரிதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லி அந்த மகிமையை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக செலுத்தி மகிழமைப்படுத்துவோமாக அடுத்தபடியாக இந்த வெளிச்சத்தினத்துக்கு தான் ஜாதிகள் எல்லாம் வருவார்கள் என்று சொல்லுகின்றது ஒளி பிரகாசித்து ராஜாக்களும் கூடுவார்கள் என்று விவசாய அறுபதாம் அதிகாரம் ஒன்றும் எழுதி இருக்கிறது எலும்பி பிரகாசி மகிமை கருத்து மகிமை உண்மையில் உதித்தது பெரும் <esareremiah> <maský> <manyika> எலுமி பிரகாசன் ஒளி வந்தது கருத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் கருத்து மகிழ்ச்சி உண்மையில் காணப்படும் பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது லஞ்சம் கொடுத்த அளவு மட்டும் இல்லாமல் கடவுளத்தில் பெற்றுக் கொள்ள முடியாது சிலர் போய் நினைக்கிறார்க்கே புதிய காரணமான கிடைக்கும் என்று சொல்லி நிச்சயமாக விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பாத வரையில் கர்த்தடத்தில் மனம் திரும்பினா சாத்தா எல்லாரும் இடத்துல வருவான் மந்திரவாதி அறிப்பிட்டு சாசி இல்லா வீட்டுக்குள்ளே வரும் கருங்க வருத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாங்கிக்கிறதோ அங்கே இரவாகி ஆண்டு கடந்து வருகிறார் அலேலியா இருள் பூமியையும் காடிருள் மூடும் ஆனால் உண்மையில் கருத்து அவருடைய மகிழ்ச்சி மேல் காணப்படும் அடுத்த அவசர வாசிக்கலாம் நடந்துளிச்சுக்கின்ற விடுதலை பெற்ற மக்கள்ராதனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி ஜனங்களில் ஆறு வரப்போகிறார்கள் ராஜாக்களும் நடந்து வரப்போகின்றார்களாம் உரிய பெரிய மன்னர்கள் ராஜாக்கள் ஆறு கடவுளை தேடுகின்றார்கள் ஜனாதிபதி பெரியார்கள் எண்ணி அநேக மனிதர்களை நம்பி வைத்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் கர்மத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே கொடுத்த பதவிகளை காத்துக்கொள்ள வேண்டுமே மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று மன்னர்கள் எல்லாரும் விரும்புகிறார்கள் விடுதலையாக முடியவில்லை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்மை உலகத்து அப்படியே குமாரனை உலகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊதியத்தின் மூலமாக அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறபடியால் புரோஜாரங்களே கண்டு வர வேண்டும் என்று விரும்பி நமக்குள் இருக்கின்ற மகிமை அதிகமாக வெளியிறங்கு நாம் அதை குறித்து அதிகமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் காரணமாக நாமும் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டிருக்க உலகத்தை இருள் மூடும் ஜனங்களை காரிருள் மூடும் கருத்து மேல் உதிப்பார் கருத்து மகிமையும் மேல் காணப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நான் தேவ ஜனங்களாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வசிக்கின்ற இடத்திலே பணிபுரிகின்ற நாம் போய் வருகிற பழகத்திலும் தூய்மையான நேர்மையான ஒழுக்கம் உள்ளவர்கள் இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் மகிமையிடங்கள் என்று சொல்லும்படியாக சாட்சியில் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று தேவசமுத்திர சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆராதனை செய்து கொண்டும் ஆண்டவரை தேடிக்கொண்டும் பாவமே செய்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக வாழ்க்கை பரிதாபகரமாக முடியும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் அத்தேவனையே வருது ஒடிக்கை கே பாவத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அவருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே ஒரு இடம் தெரியுமா இந்த மகிமேல இந்த இடத்திற்கு வர வேண்டுமா உலகம் எல்லாம் பிரகாசிக்கும் கர்த்தர் உண்மையிலே பிரகாசிப்பார் கர்த்தர் தேடுகிற மக்கள் ஆரோக்கியமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிழமை அழைத்திருக்கிற மடினால் உற மக்கள் தாங்கள் பெற்றிருக்கிற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற வாட்சியோடு கூட காணப்பட்டு தாராளமாக மரும கிரமத்தில் உலக பிரகாரமான ஜப வேலைகள் மிகுந்த மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக இருக்கிறபடியால் இதை பிற இடத்திலே தாராளமாக சொல்லி மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று ஆவியான வெளிச்சேத்திரத்திலும் ஜாதிகளும் ஒளும் நடந்து வருவாரிக்குவனமாக நம் வெளிச்சின்ிறோமே நம்ம வெளிச்சத்தை மாத்திரம் எத்தனை பார்க்க வேண்டும் உருளை பார்க்க கூடாது என்ற எண்ணத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றேன் ரெண்டு வகையான ஊழியத்தை குறித்து மேலும் சொல்லுகின்றது ஒர் பாட்டோயம் நிலைத்த ஊழியம் அந்த பழைய மகிமையின் ஒளி பிரகாசித்தது இசுலமே மக்களவை பார்க்கபடியும் ஒதுங்கி இருந்தார்கள் மகிமையை காணக்கூட ஆளுபடி முக்காடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலைத்த ஊழியத்தினுடைய மகிமை அப்படி இந்த மனுஷனுடைய உளத்தில் இருக்கிற இருளை போக்கி உலத்தையே பிரகாசிப்பிக்க செய்து அவன் மூலமாக அநேக பிரகாசம் அடைய வேண்டும் என்ற விரும்பி இந்த ஊழியத்தில் நம்ம சேர்த்திருக்கிறபடியால் ஒவ்வொரு மகிமை அடைந்தவர்களாக இந்த மகிமையை மற்றவர்களும் காண வேண்டும் என்ற விருப்ப முடிவிலாக வாழ்க்கைகளை கொள்ள வேண்டும் என்று ஆகிய சொல்லுகின்றார் எலிசபெத்தை பார்ப்பதற்கு போனார்கள் என்று தெரிவிக்கிறது மறுசுத்தாவியானவர் வந்து மரியாளுடைய உள்ளத்தில் பிரவேசித்து உள்ளத்திலே உருவாகி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மரியக்காரி ஆகிய எலிசபத்தை பார்ப்பதற்காக சென்றார்கள் எலிசபத்து மலடியாக இருந்தவள் ஆறாவது மாதம் கற்பமாக இருக்கிறாள் என்று ஜீவத்தூர் மூலமாக அறிவிக்கப்பட்டபடியால் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு வாழ்வு கிடைத்திருக்குமானால் எனக்கும் கிடைத்தது உண்மைதான் என்று அந்த எலிசபத்தை பார்த்தவுடனே மரியாள் வாழ்த்துகின்றார்கள் கடவுள் உங்களை ஆசீர் வைத்திருக்கிறார் என்று வாழ்த்து சத்தத்தை கேட்டவுடனே அந்த மரியாளுடைய உள்ளத்திலே பரிசுத்தாகிய அந்த எலிசபத்து இறங்கினார் எலிசபத்து வயிற்று கொண்டிருந்த யோகா சாரனும் வயிற்றில் இருக்கின்றே பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார் இந்த மகிமியினுடைய விலை வெளிச்சம் என்று சொல்வது வீட்டில் இருக்கிற மக்கள் ஆறுவதை காண வேண்டும் என்பதை அண்ட ஒரு எழுப்புகின்றார் ஊத்தில கொண்டு வந்தது நிற்பது எதற்கு தெரியுமா நம்ம மகிமையடை செய்து நமது மூலமாக அநேகர் மகிமையை காண வேண்டும் என்பதற்காக அலேலியா அப்படி வெளிச்சம் வெளிச்சமாக பிரகாசித்து பிரகாசித்து ஒரு நாள் உலகம் அனைத்து வெளிச்சமாக மாற்றபடி ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது ஒளியாகும்போது அந்த வெளிச்சமாக மாறிலாறு பரல கொஞ்சம் அவள் தான் மகிமையை மேல் மகிமையடைந்து மரபு பணிய புகுந்தார்கள் அந்த ஒளிக்குள்ளியை நம்மை கொண்டு வந்திருக்கிறபடி நாள் நம்ம வெளிச்சம் அணைந்து புகாதபடி காத்துக்கொள்வது மாத்திரமல்ல இருக்கிற ஜனங்கள் நமது வெளிச்சத்தின் மூலமாக இறைவதை காண வேண்டும் என்று விரும்பி எந்த இடத்தில் இப்படி வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது கம்பெனில வேலைக்கெல்லாம் போனா கிறிஸ்தவாஷன் கிடைக்காது அதெல்லாம் கிடைக்காது ஆனாலும் மாலை புடிச்சலால் போட்டுவிட வேண்டாம் இவ்வீட்டு வாங்கிட வேண்டியதான் பிரசாதம் தான் வாங்கி தூரப்பட வேண்டியதான் அவங்களே வருத்தப்படுத்தக்கூடாது என்றுதான் மக்கள் விரும்புகிறாங்க தவறு நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை ஹலோ நான் நீ விரும்ப மாட்டேன் ஆண்டு மணி நீ விரும்ப மாட்டார் சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு அனைவருக்கு இல்லாமல் போயிருக்கின்றது நாம் அப்படி இருக்காது தாராளமாக தாராளமாக பேசுவோம் என்று சொல்லி பகல் விட சொல்கிறார்கள் மார்க்கத்திலே பெரிய வைராக்கிய ஒரு மனுஷனாக இருந்தவர் கிறிஸ்துவ மார்க்கத்தை அழைத்துவிட வேண்டும் என்று திட்டம் என்று செயல்பட்ட ஒரு மனுஷன் சரியாக தெரிந்து கொண்ட உடனே அந்த மகிமே ஒளி உள்ள அறிவிக்க வேண்டும் என்று வைராக்கியமாக கல்லூரிகளும் சொல்லடிகளும் அவர் கேரளமாக இருந்த போதிலும் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை பின்வாங்கவும் இல்லை என்னுடைய உடம்பில் ஒரு சொட்ட நிறுத்தம் இருக்கும் வரையிலும் என்னுடைய உயிருந்த சட்டத்தை மட்டும் போகும் வரையிலும் இரவெனுப்பின்றி நான் அறிவித்துக் புரிய அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கின்ற வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று ஒளிநடத்தில் வெளிப்படுத்தவர் சுத்தமானார் என்று பவுல் சொல்வது போல அந்த குமாரனாக நமக்குள்ளி அனுப்பி இருக்கின்றார் து வாசம் தேவை சந்திப்பதற்காக அல்ல அவரை நாம் புறஜாதி இடத்தில் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இருவிலிருக்கிற அநேக மக்கள் நமது மூலமாக இந்த வெளிச்சத்தை பெற்று அவர்கள் வெளிச்சத்தின் மொழிகளாக மாற வேண்டும் என்பதற்காக நமக்குள்ள அவர் வந்திருக்கின்றபடியினால் ஜத்தைாரும் திறந்த முகமாய் கருத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே கவனுகிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமின் மேல் மைமியடைந்து மறுனுமப்படுகிறோம் என்று சொல்லி இருப்பது போல இந்த மகிமை அடைந்திருக்கிறது மாத்திரம் அருவம் அடைய போகிறார்கள் வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை இனி ஒருபோதும் வர முடியாதபடி ஒரு மகிம உள்ள வாழ்க்கைகளை சொல்லுவார்கள் அதற்கு நாம் இந்த மகிமைக்குள்ளே வந்திருக்கிறோமோ இந்த ஊழியத்தினால் கிடைத்த மேன்மை என்பதை மேலும் சொல்லுவார்கள் அருமையான தேவஜனமே ஏதும் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நம் அடைந்திருக்கிற மேன்மைகளை செமியாக நினைத்து எண்ணி மற்றவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் ஊரு ஜனங்கள் எல்லாரும் கூட நாம் நமது மூலமாக மனிதர்கள் அற்கரிகளை கண்டு பல்லத்தில் இருக்கிற உங்களுக்கு நாமை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சாக பிறகாசியை கடவுள் சாத்தா என்ன சிவான் தெரியுமா நமது மூலமாக ஒரு ஆள் சந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வருவது அவர்களுக்கு நமக்கு ஒரு பெரிய பகமையை சாத்தான உண்டாக்கி விடுவார் சபைக்குள்ளும் வெளியும் சரி குடும்பத்துக்குள்ள வெளியும் சரி இப்படி அவன் பண்ணிக் கொண்டிருக்கிற காணுகின்றோம் நன்றாக உணர்ந்து நம்ம அவர்களுக்காக ஜபித்திருப்போம் அவர்களுக்கு சொல்லி இருப்போம் அது பல உதவிகளை செய்திருப்போம் எப்படியாய் ஒரு நாள் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று எண்ணிருப்போம் அவர்களை நேரடியாக எதிரியாக மாற்றி விடுவது சாத்தானுடைய ஒரு பெரிய வேலை அகனால் அவை குறித்து கவலைப்படாதபடி அவர்களுக்காக மறுபடியும் ஜெமித்து சந்தர்ப்பம் வரும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய நற்கரிகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் வந்தாரோ அந்த யூதர்களே அவரை பகைத்தார்கள் அவர் செழிவில் அடித்தார்கள் காரி உமிழ்ந்தார்கள் கண்ணத்தில் அறிந்தார்கள் நரியாசம் அணிஞ்சார்கள் ஏளன எத்தனை பெரிய கொடுமைகள் உண்டோ அத்தனை செய்தார்கள் தெரியுமா இவர்களுக்கு மன்னித்து விடுங்கள் தாங்கள் செய்யறது என்னவென்று அறியாதி இருக்கிறான் என்று சொன்னார் இந்த மக்களை மீட்க வேண்டும் என்பதாக வந்திருந்தோ இந்த மக்கள் மக்கள் விரோதிகளாக மாறிவிட்டார்கள் ஆகினால் இவளை அழித்து விட என்று சொல்லி ஜபிக்கவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் நம்முடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நாம் யாரெல்லாம் வீழ்க்கு விரும்புகிறோமோ அவள் எல்லாம் நமக்கு எந்திரிகளாக மாறுவதற்கு சத்திரிகிரியை செய்வான் அதில் நாம் அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்களோடு மறுபடியும் நாம் உறவாடி ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதன் சொல் மனிதர்கள் அற்கிரிகளை கண்டு மரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாமை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சமர்வு முன்பாக பிறகாசிய கடந்து நிறுவனால் தேவருடைய வெளிச்சத்தை பெற்று இருக்கிற மக்கள் எல்லாரும் மற்றவர்களும் இந்த வெளிச்சத்திற்கு வர வேண்டும் பெரிய தீமைகள் எல்லாம் செய்துவிட்டாலும் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அதெல்லாம் எப்படி பொறுக்க முடியும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுதானே அதெல்லாம் நமக்கு சகிக்க முடியாது வாசம் அந்த பயக்கெல்லாம் இப்படி மன்னிப்பு கட்டபடினால் மறுபடியும் அந்த இயேசுநாதர் பரிசுத்தாவின் மூலமாக வந்தார் இந்த சிறுவில் அடித்து அவமானப்படுத்தினோம் தேவன் மருத்துவரும் உயிரோடு எழுப்பி ஆசீர்வதிக்கும்படி மறுபடி மூணத்திற்கே அனுப்பினார் இறைவனுடைய விருப்பம் எல்லாரும் நம்மை இந்த வெளிச்சத்தின் மொழிகளாக மாற்றி இருக்கிறபடியால் நமக்கு கிடைத்த வெளிச்சம் மாத்திரம் போகட்டும் இந்த வெளிச்சம் காத்துக்கொண்டு நம்ம மட்டும் எடுத்துட்டு போவோம் யாரே கேடுகட்டால் நமக்கு நெரிச்சல் அப்படி இருக்காதபடி அந்த வெளிச்சத்தை மரக்காலினால் மூடி வைக்கிற அனுபவமாக ஆகி வருகின்றதாம் அந்த வெளிச்சம் மற்றடத்தில் பிரதாசிக்க வேண்டும் என்று சொல்லியா நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்து நடத்துக்கு ஜாதிகளும் வழி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அலேலியா செய்திகளை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு இப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் மறுசுத்தமாக வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் அவளோடு கடவுள் பேசுகிறார் அவர் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு பலன்கிறார் பெரிதாக இருக்கிற இந்த ஊழியத்தை செய்ய ஊழியத்திற்காக கொடுக்கவும் உழைக்கும் இதற்காக ஜெயிக்கவும் தியாகம் ஊழியம் எந்த வகையிலும் குற்றப்பட்டு போகாதபடி எல்லாரும் சாட்சிகளாகவே வாழ்ந்து போவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஒய்ந்து போகிற ஊழியத்தை செய்திதமான மகிமை பிரகாசிக்குமானால் நிறைப்பு எவ்வளவு புரிவாக இருக்கும் என்று சொல்லி பயனடியார்கள் சொல்லியிருக்கிறார்கள் புரியுமாறு சரச்சாலைக்குள்ளே போனார் சித்திரவதையில் அதையெல்லாம் அவர் சொல்லவில்லை மனுஷனுடைய உள்ளத்திலே இறைவன் பிரகாசிக்கின்றது மனிதனை மூடியிருக்கிற பாம முக்கானவனை விட்டு மாறுகின்றது அவன் தேவனோடு உறவாட ஆரம்பிக்கிறான் அவன் மூலமாக அநேகர் தேவனிடத்துக்கு வரவிருக்கிறார்கள் இதுவே அந்த மகிமையான ஊழியத்தினுடைய மேன்மை என்று சொல்லி ஜோலுகின்றபடியினால் அந்த நிலைமை அடைந்து கொள்வதற்கு எல்லாரும் வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நமக்கு வந்திருக்கிற வெளிச்சமானது அநேக பிரகாசி பிக்சிபடியாக இங்கு ஜீவிக்கிற ஜபத்தை கேட்டு வெளிநாட்டில் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த வெளிச்சம் பிரகாசிப்பிக்குமானால் நிச்சயமாக அதை விரும்புவது எல்லாரும் அந்த மக்களை இருளுக்குள்ளே மூழ்கை செய்கின்ற ஒரு அனுபவம் உலகத்தை இருள் மூடும் ஜரங்களை காயிறு மூடும் ஆனால் உன்மேல் கருத்தர் உதிப்பார் அந்த திருக்கத்தரச வரம் இந்த நாட்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றபடியினால் இந்த வெளிச்சத்தை கத்தருடைய பிள்ளைகள் காத்துக் கொள்வதோடு கூட இடத்திலும் பேச்சிலும் மூச்சிலும் பார்வையிலும் நடக்கையிலும் உடைகளிலும் எல்லாவற்றிலும் இறைவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக காணப்பட்டு நம்மை காணுகிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாக இவர்கள் விசேஷித்தவர்கள் இவர்களிடத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கின்றது இவரத்தில் பாவை இருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமைந்திருக்க வேண்டும் என்று தேவசமத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரோவில் நோக்கி பார்க்க கூடாது கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இசரவேல் புத்திரம் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிம உள்ளதா இருந்தால் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும் எவ்வளவு அதிக மகிம உள்ளதாக இருக்கும் மக்கள் உள்ளிலே பாவம் இருந்தது அது உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை இந்த ஊழியத்தினால் என்ன நடக்கிறது தெரியுமா மனுஷனுடைய உள்ளத்திற்கிற பாவ முக்காடு நீக்கப்பட்டு இந்த ஊழியாவுடைய உள்ளங்களையும் பிரகாசிப்பிக்க ஆரம்பிக்கிறது ஆகையினால் அப்படிப்பட்ட மேலான ஒரு அனுபவத்த கருத்து நமக்கு தந்திருக்கிறார் ஜபத்திலே ஒரு வாலிபனுடைய உலகத்திலே சாத்தான் குடிக்கொண்டிருந்தால் எல்லா ஆளிலும் நிரம்பி ஜபிக்கிற நேரத்திலே அந்த சாத்தான்களை உருண்டு விட்டு கடந்து போனது அடுத்து ஊழியைக்காக கை வைத்து ஜபிக்கும்படி அவனுக்குள்ளே அந்த பிரவேசிக்க ஆரம்பித்தது இப்படியே ஒரு ஒளி நடத்தது ராஜாக்கள் வருவார்கள் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருவார்கள் என்று எழுதியில் வருகிற மக்களால் ஆர்ந்து மிச்சத்தை அடைத்து கொண்டிருக்கிறார்கள் உலக பிரகாரமான ஒப்பிட்டு பார்த்து பார்த்து கலங்குமடையாத எல்லாவற்றையும் கொடுப்பதை நிச்சயம் அல்லதா என்று சொல்லியிருக்கிறபடியினால் மற்றவர்கள் அடைந்து கொள்ளோம் என்கிற நம்பிக்கையினாலே இருக்கிற ஒளியினுடைய மேன்மையை நினைத்து நிறைத்து சந்தோஷப்படுங்கள் ஒருவரி ஒருவர் காணும்போது அதை குறித்து பேசுங்கள் அந்த வெளிச்சம நமக்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றது நான் ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்ளுங்கள் வெளிச்சம் இருக்கும்போது எல்லாவற்றையும் காண முடிகிறது சின்ன வெளிச்சத்திலே சில பொருட்களை பார்க்க முடியும் பெரிய வெளிச்சம் வரும்போது அதிகமான பொருட்களை பார்க்க முடிகின்றது அது சூரிய வெளிச்சத்திலே ஒரு பெரிய அனுபவம் உண்டு ஒரு வீடு பூட்டி இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள் சூரிய வெளியே உதயம் லைட் ஒன்று போடாமலே இந்த ஒரு வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கின்றது வீட்டில் உள்ள லைட்ல ஆஃப் பண்ணிடுறோம் ஆனா வெளியே வெளிச்சம் உண்டாகும் அப்படின்னா இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு உண்டாகின்றது அப்படி ஜன்னல் கலவு எல்லாம் போது அதிகமான வெளிச்சங்கள் உண்டாகி விடிறது ஓட்டு வீட்டில் பனிரெண்டாம் மணி நேரத்தில் வரும்பொழுது அந்த ஓட்டினுடைய இடுக்கு உருண்டையான ஒளி ஒன்று அடிக்க ஆரம்பிக்கின்றது ஒலிக்கதல்கள் அடிக்கும் அந்த ஒலிக்கதல் என்ன தெரியும் தெரியுமா பூசிகள் எல்லாம் அதற்குள்ளே தெரியும் அப்படியானால் ஒரு மனுஷன் மகிமையடைய மகிமையடைய மகிமையடைய பாவத்தினால் எண்ணத்தினால் உணர்ச்சிகளினால் உண்டாகிற சின்ன சின்ன காரியம் அதற்கு அவன் விடுதலையாகி விடுதலையாகி விடுதலை ஆகி மகிமையின் மேல் மகிமையடைந்து மகிமையடைந்து மர்ம அடைந்தவர்களால் அதற்காக இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்திருக்கிறது ஒளிந்து போகிற ஊழியத்தினுடைய மகிமை அவ்வளவு பெரிதாக இருக்குமானால் இந்த ஆவிக்கறி ஊழியத்தினுடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று பவுன் சொல்வது போல இந்த ஊழியத்தினுடைய மகிமை அடைந்து இந்த ஒழியை மகிமையை பாதுகாத்துக் கொள்வதோடு கூட இன்னும் மகிமடைந்து மகிமையடைந்து இருள் நடத்தில் வந்துவிடாதபடி உணர்வுகள் எல்லாம் வெளிச்சமாகவே இருந்து வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம் என்று சொன்னது போல அவர்களுடைய இறைவனை அதிகமாக அறிந்து அறிந்து இறைவனை போலவே ஒரு நாள் அதற்காக இந்த ஒழித்தெல்லாம் ஆகினால் இறை மக்கள் தேவனுடைய ஜீவனை பெறாதவர்கள் இந்த வெளிச்சத்தை அடைந்து கொள்ளாது இருக்கிற மக்கள் இருப்பீர்களானால் உடைய முக்காடை நீக்கிக் கொண்டு மாவ முக்காடை முற்றிலுமாக அறிக்கை சென்று இந்த வெளிச்சத்துக்குள்ளே பெருகே எல்லாரும் ஒரே வெளிச்சமாக மாற்றப்பட்டு இறைவனுடையவர்களுக்கு ஆயுத்தமாக வேண்டும் என்று ஆவியான பேர் விரும்புகின்றார் கற்பைகளை ஆசிர்வதிப்பார்கள்